الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين والصلاة والسلام على سيدنا وسيد الأولين والآخرين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى كل من دعا بزعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد وعلى كل من دعا بزعوته فَقَدْ قَالَ اللَّهُ جَلَّ وَعَلَا فِي الْقُرْآنِ الْكَرِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تُلهِكُمْ أَمْوَالُكُمْ وَلَا أَوْلَادُكُمْ عَن ذِكْرِ اللَّهِ وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَكْثَرُ الصِّدُّوقِ الْأَمِينُ مع والشهداء كما قال اللہ علیہ وسلم اللہ அதிகமான வியாபாரிகள் கூடியிருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது கடந்த ஜும்மாவிலேயே வியாபாரத்தை பற்றி பேசலாம் என்று நான் ஒரு குறிப்பை தயார் செய்து வைத்திருந்தேன் வியாபாரம் எந்த நோக்கத்திற்காக செய்வது இந்த வியாபாரத்தின் மூலமாக ஒரு காலத்திலே முஸ்லீம்கள் இந்த உலகத்திலே எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள் என்பது போன்ற சில குறிப்புகளை எல்லாம் தயார் செய்து அந்த வாரத்திலே பேசலாம் என்றிருந்தேன் இருந்தாலும் கூட மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது வரக்கூடிய வாரம் இதைவிட ஒரு நிக்காகை ஒட்டி அதிகமான வியாபாரிகள் வருவார்கள் எனவே அந்த நேரத்திலே இந்த தகவலை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த வாரம் அந்த உரைக்கு பதிலாக வேறொரு தலைப்பிலே பேசி இந்த வாரம் அந்த உரையில் சொல்லிக்கொள்ளலாம் என்று நான் வைத்திருந்தேன் அந்த அடிப்படையிலே இதை அலட்சியப்படுத்தாமல் இந்த வியாபாரம் எவ்வளவு உன்னதமான ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது ஒரு காலத்திலே வியாபாரத்தை கொண்டு முஸ்லீம்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் செய்தார்கள் நாம் எந்த நோக்கத்திற்காக வியாபாரம் செய்ய வேண்டும் இந்த அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே நம்முடைய மார்க்கம் மனிதனுடைய எல்லா தேவைகளையும் எல்லா உணர்வுகளையும் மதிக்கிறது மனிதனுடைய சேவைகளை புறக்கணிக்கிற மார்க்கம் அல்ல மனிதனுடைய உணர்வுகளை புறக்கணிக்கிற மார்க்கம் அல்ல மனிதனுக்கு பசி இருக்கிறது தாகம் இருக்கிறது பாலியல் உணர்வுகள் இருக்கிறது இந்த உணர்வுகளை எல்லாம் புறக்கணித்து இவைகளை திறந்து ஒரு மனிதன் அல்லாஹே அடைய வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்கிற மார்க்கம் அல்ல உலகத்திலே பசியோடுதான் இறைவனை காண முடியும் என்று சொல்கிற தத்துவங்கள் உண்டு ஆடை அணியாமல் நிறுவனமாக இருந்தால்தான் இறைவனை திருப்திப்படுத்த முடியும் என்கிற மதங்கள் உண்டு சன்னியாசத்தின் மூலமாக புறவரத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும் சொல்லக்கூடிய மதங்களும் உண்டு ஆனால் நம்முடைய மார்க்கம் அப்படி அல்ல இந்த எல்லா சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு மனிதன் தன்னுடைய சேவைகள் உணர்வுகள் அத்தனையும் பூர்த்தியாக்கி கொண்டும் கூட வணங்க முடியும் அல்லா நினைத்திருந்தால் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கிறவரை நாம் வணங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் நாம் வணங்கித்தான் ஆக வேண்டும் எழுந்த நிமிடம் முதல் இரவிலே படுக்கைக்கு செல்கிறவரை நீ என்னை விவாதத்து செய்தாக வேண்டும் என்று அல்லா சொல்லியிருந்தால் நாம் மறுக்க முடியாது ஆனால் அல்லாஹுடைய பெரிய கருவை அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நமக்கு தரவில்லை சற்று பாருங்கள் சபரிமலைக்கும் பழனிக்கும் பாத செல்கிறார்கள் அல்ல நமக்கு எவ்வளவு லேசான மார்க்கத்தை தந்திருக்கிறான் அல்ல நமக்கு ஹஜிக்கு நடந்து வரும்படி கட்டளை இட்டு இருந்தா செஞ்சிருக்க என்னோட இல்லத்தை பார்க்க வர வேண்டும் நடந்துதான் வர வேண்டும் வாகனத்தில் வரக்கூடாது என்று அல்ல ஒரு கட்டளை போட்டிருந்தான்னு சொன்னா நாம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம் சொல்ல ஒரு பெண்மணி காபத்தில்லாவை நடந்து வருவதாக நெருக்கி செய்திருந்தார் மக்காவிற்கு நடந்தே வந்து ஹஜ்ஜி செய்வேன் என்று நிறைச்சி செஞ்சிருந்தாங்க அவங்களை அந்த பெண்மணியை பத்தி கேட்கப்படுது இந்த பெண்மணி நடந்து மக்கள் வரைக்கும் வர்றதாக முயற்சி பண்ணிட்டாங்க இப்ப கஷ்டப்படுறாங்க இப்ப பெருமான் சொன்னாங்க அந்த பெண் நடந்து செல்வதால் அல்லாஹுக்கு எந்த லாபமும் இல்லை அந்த பெண் நடந்து வருவதில் அல்லாஹுக்கு எந்த லாபமும் இல்லை அவர் நேர்ச்சியை கைவிட்டு விட்டு வாகனத்திலே செல்லா வந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் இந்த காலங்களில் பணனிக்கும் சபரிமலைக்கும் நடந்து யாத்திரிகர்கள் போறதை பார்க்கலாம் இந்த மாதிரியான சிரமங்கள் இல்லாத ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை அல்லா நமக்கு தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் மனிதனுடைய தேவைகளை பூர்த்தியாக்குவதற்காக உலகத்திலே சம்பாதிப்பது பொருளீட்டுவது ஹாக்கியது பெருமாநர் ஹரால் வியாபாரம் செய்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை என்று சொன்னாங்க ஆக இங்கே பள்ளிக்கு வருவது எப்படி கடமையோ அதை போட கடைவீதிக்கு சென்று உழைப்பதும் கடமை பள்ளிக்கு வந்து சொல்லுவது எப்படி கடமையோ கடைவிதிக்கு சென்று உழைப்பதும் கடமை அந்த அளவுக்கு நினைக்கவில்லை சொன்னாங்க நம்பி சர்வல்லா அலுசன் அவர்கள் ஒரு அடியான் பள்ளிக்கு வந்து சொல்துவிட்டு திரும்பும் எப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே திரும்புகிறானோ அதேபோல ஒரு மனிதன் காலையிலே வீட்டை விட்டு வெளியேறுகிறான் கஷ்டப்பட்டு உழைத்து மாலையிலே களைப்போடு திரும்பும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே திரும்புகிறான் ஆக பள்ளிக்கு வரும்போது எப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே திரும்புகிறானோ தனது மனைவி மக்களுக்காக உழைப்பதற்காக வெளியே வரக்கூடிய மனிதன் மாலையிலே திரும்பும் போதும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே திரும்புவதாக பார்க்கிறோம் நம்முடைய உலமாக்கள் சட்ட பொருளாதாரத்தை பற்றி அற்புதமான கித்தாப்புகள் எழுதியிருக்கிறாங்க இன்னைக்கு யாராருக்கெல்லாமோ நோபல் பரிசுகள் தரப்படுகிறது ஆனால் நம்முடைய சட்ட வெறும் பொருளாதாரம் இஸ்லாமிய பொருளாதாரம்னா என்ன ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய பொருளாதார விதிமுறைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் எழுதினா நம்முடைய சரியத்து இந்த உலகத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று ஒருபோதும் இப்ராஹிம் கபின் அதுகன் நம்ம ஒரு சூபி என்று கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெரிய சூபி மகான் அவங்க அந்த இப்ராஹிம் கப அதுகன் அவர்களிடத்தில் அவர்களுடைய சீடர் ஷக்கீ கபீபுல் பலஹின்னு சொல்லி அவங்களுடைய சீடர் அவங்க தன்னுடைய உஸ்தாதத்தில் வந்து சொன்னாங்க நான் வியாபாரத்துக்காக வெளியூர் செல்கிறேன் திரும்பி வருவதற்கு பல நாட்கள் எனவே என்னை துவா செய்து வழி அனுப்பி வைங்கள் என்று சொல்றான் சகிக்குல் பேலஹி தன்னுடைய ஆசானிடத்திலே உத்தாக இப்ராஹிம் அதிகம் இடத்திலே நான் வியாபாரத்துக்காக போறேன் என்ன துவா செஞ்சு அனுப்பிவிங்கன்னு சொன்னான் அவர்களும் துவா செய்து அனுப்பிடுறான் இப்ப பல மாதத்திற்கு பின்னால்தான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு ஆனா சகிக்குல் பேலஹி அவர்கள் போன கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து இப்ப இப்ராம்ேட்டாங்க வியாபாரத்துக்காக புறப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனீர்கள் பல மாதம் கழிச்சுதான் வருவீங்கன்னு சாயங்காலம் வந்துச்சிங்கள போகிற வழியில ஒரு காட்சியை பார்த்தேன் அந்த காட்சியை பார்த்து நான் திரும்பி விட்டேன்னு என்னன்னு கேட்ட சொன்னாங்க நான் வந்து போற வழியில பார்த்த ஒரு குருவி தன்னுடைய வாயில ஏதோ ஒரு இறை ஏதோ ஒரு பொருளை வைத்திருக்கிறது அந்த பொருளை வந்து ஒரு குகைப்புல ஒரு இருட்டு குகைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப வருகிறது திரும்ப எதையும் எடுத்துக்கொண்டு போகுது தன்னுடைய அழகுல வைத்துக் கொண்டு போகுது அந்த குகைக்குள்ள போய் வச்சுட்டு திரும்ப வருது இப்ப எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது அந்த குகையில என்ன இருக்கிறது என்று எட்டி பார்க்கலாம் என்று எட்டி பார்த்தபோது அந்த குகைக்குள்ள ஒரு கண்கறியாத ஒரு முடக்குருவி கண்கறியாத ஒரு குருவி இருக்கிறது இந்த குருவி அந்த குருவிக்காக இறையை தன்னுடைய வாயிலை எடுத்துக்கொண்டு சென்று அந்த இருண்ட குகையில் பார்வை தெரியாமல் இருக்கிற அந்த குருவிக்கு உணவு கொடுப்பதை நான் பார்த்தேன் இதை பார்த்த பிறகு என்னுடைய மனசில் இப்படி தோன்றியது ஒரு பார்வை தெரியாத குருவிக்கு அல்ல உணவு அளிக்கும் போது எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த முயற்சியும் இல்லாமல் ஒரு பார்வை தெரியாத குருவிக்கு அல்ல உணவளிக்கும் போது இந்த சத்தைக்குள் பலகைக்கு ஏன் உணவு அளிக்க மாட்டான் இதுக்காக எதுக்கு வியாபாரம் செய்யணும் எதுக்காக ஒன்னூர் வரைக்கும் போகணும் ஒரு கண் குருவிக்கு அல்லா இதுக்கு தரும் போது எனக்கு பெறமாட்டானான்னு சொல்லி நான் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னான் இப்ராஹிம் அகஹம் சொன்னு நீ எடுத்த முடிவு தவறான முடிவு நீ எடுத்த முடிவு சரியான முடிவு அல்ல நீ எடுத்த முடிவு எப்படி இருக்கும் சொன்னா இது இறை நம்பிக்கையின்படி எடுத்த முடிவு அல்ல நீ அந்த கண் தெரியாத குருவி இருக்கிறது அது அடுத்தவர்களுடைய தயவிலே வாழ்கிறது அடுத்தவர்களுடைய உதவியிலே வாழுகிறது பிறருடைய வாழக்கூடிய அடுத்தவருடைய துணையில் வாழக்கூடிய அந்த குருமியை போல் வாழ்வது சிறந்ததா அல்லது தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறது அந்த குருமையை போல் வாழ்வது சிறந்ததா இன்னொரு குறி இறை எடுத்துக்கொண்டு வருது அந்த கண் குருவிக்கு கொடுக்கிறது பிறருக்கும் அனுப்பித்தான் இஸ்லாமிய அடிப்படை இஸ்லாம் இந்த உலகத்திலே உழைப்பதை ஊக்குவிக்கிறது சம்பாதிப்பதை ஊக்குவிக்கிறது அதற்கு நன்மை உண்டு என்பதாக நாம் சொல்கிறது ஆனால் அதே நேரத்தில் வியாபாரத்திலே சில அடிப்படைகள் அந்த அடிப்படைகளை இன்றைக்கு நாம் கடைபிடிக்கிறோமா அந்த அடிப்படைகளை இன்னைக்கு நான் மதிக்கிறோமா அதான் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் முதலாவது என்ன நம்முடைய மார்க்கெட்டிலே உலகம் மறுமை இரண்டு வாழ்க்கைக்காகவும் உழைக்கணும் உழைக்கணும் அடிப்படை நம்முடைய அடிப்படை வாழ்க்கை சுவனம் தான் அதற்காக வேண்டிய இரண்டு வாழ்க்கைகளுக்கும் மார்க்கம் உழைக்கும்படி சொல்கிறது அதிலும் குறிப்பாக சில வியாபாரங்களை மார்க்கம் போட்டியும் இருக்கிறது சில வியாபாரத்தை நல்ல வியாபாரம் என்று பெருமானார் சொன்னாங்க அதிலும் குறிப்பாக துணி வியாபாரம் செய்பவர்கள் அவங்களுக்கு பெரிய சுப செய்தி பிரசு செல்வாசன் அவங்க சொன்னாங்க சொர்க்கத்திலே வியாபாரம் கிடையாது சுவனத்தில் வியாபாரம் கிடையாது ஆனால் அல்ல சுகவாதிகளுக்கு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தால் அவர்கள் துணி வியாபாரம் செய்வாங்கன்னு சொன்னாங்க சொற்காவிகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க பல வியாபாரங்கள் எல்லாம் ஊக்குவித்த அதே நேரத்தில் இந்த உலகத்திற்காக உழைப்பது மறுமைக்காக உழைப்பது இந்த ரெண்டு நம்முடைய முயற்சி எப்படி இருக்கணும் உலகத்திற்காக உழைக்கணும் மறுமைக்காக தொழுகை நோன்பு தக்காட்டு ஹஜ்ஜு இதர வணக்கங்கள் அதற்கு உழைக்கணும் ரெண்டு உழைப்புக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன அல்லா திருமறையிலே அழகாக சொல்லுகிறான் இந்த உலகத்திற்கான உழைப்பு இருக்கிறதே சம்பாதிப்பதற்காக மற்ற காரியங்களுக்கான உழைப்பு இருக்கிறதே அந்த உழைப்புக்கு அல்லாஹ் வந்து நடந்து போன்னு சொல்றான் நடந்து போங்க அதற்கு நடந்து போற அளவுக்கு உழைச்சா போதுமானது இந்த உலகத்தை தேடுவதற்கு இந்த உலகத்தினுடைய அந்த வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு பூமியிலே நடந்து செல்லுங்கள் என்று அல்லா திருமுறையிலே சொல்லுகிறான் மற்றொரு முடிந்து விட்டான் சென்று நடந்து சென்று அல்லாஹுடைய இழுத்தை தேடுங்கள் ஆக இந்த உலகத்திற்காக உழைப்பதை அல்லா நடந்து போகும்படி சொல்றான் ஆனா மருமையை பற்றி அல்லா சொல்லும் போது சாரி ஓடி வாருங்கள் சொருக்கத்திற்கு விரைந்து வாருங்கள் சொர்க்கத்திற்கு ஓடோடி வாருங்கள் என்று எல்லாம் சொல்றான் இந்த பொறானுடைய இந்த அளவுகளை நம்ம பார்த்தாலே புரிந்து வருகிறோம் இந்த உலகத்திற்கும் உழைப்பு தேவை சொர்க்கத்தை அடைவதற்கும் உழைப்பு தேவை ஆனால் இந்த உலகத்திற்கான உழைப்பு என்பது நடந்து போற மாதிரியான உழைப்பு மருமைக்கான உழைப்பு என்பது ஓடி வரும்படியான உழைப்பு இந்த நிலையை நாமுகிறோமா இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன மறுமைக்கு ரொம்ப சுலோதான் வர்றோம் சொற்க பாதைக்கு வர்றோம் ஓடுவடி வருகிறோம் உலகத்திற்கான முயற்சி என்பது நடக்கிற அளவில் இருக்க வேண்டும் மருமைக்கான முயற்சி என்பது ஓடுகிற அளவில் இருக்க வேண்டும் இந்த நிலையில ஒரு முஸ்லீம் இருப்பாராய் அந்த முஸ்லீம் வியாபாரியை பெருமானார் செல்லுள்ள அவர்கள் பாராட்டினார்கள் அதே இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்குமான இன்னொரு வித்தியாசம் இருக்குது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கிடைப்பதை கொண்டு நிறைவடையணும் எவ்வளவு கிடைக்கதோ அது போதும் ஆனால் மறுமையின் இந்த உலகத்திற்கு நிறைவிடுவது கிடையாது ஒரு கடை பத்தாது இன்னொரு கடை இன்னொரு கடை இன்னொரு கடை ஆரம்பிக்கிறோம் ஆனா வணக்கம் மறுமையில் வரும்போது சரவுத்து பத்தாதா சரவு தொழிலா இது நம்முடைய நிலை அதையும் மீறி நாம என்ன செய்யறோம் தொழுகையில் அதாவது கதா கட்டி தொழுது சொல்லலாம் இந்த சமநிலையை மாற்றுகிறோம் இந்த உலகத்திற்கும் உழைக்க வேண்டும் மறுமைக்கும் உழைக்க வேண்டும் இரண்டு உழைப்பிற்குமான வித்தியாசத்தை சொல்லி தருகிறது இந்த அடிப்படையை வியாபாரத்திலே பேண வேண்டும் இரண்டாவது அடிப்படை வியாபாரத்திலே தூய்மையை கடைபிடிப்பது வியாபாரத்திலே நேர்மையாக நடப்பது அதுவும் இன்னைக்கு நம்மளே பல வியாபாரிகளிடத்திலே கிடையாது இருக்கலாம் ஆனால் பல வியாபாரிகளிடத்திலே இன்றைக்கு நமக்கு அது இல்லை முன்பு அப்படி இல்லை முஸ்லீம் வியாபாரிகள் என்று சொன்னால் நேர்மை அவர்களிடத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக இருந்தது நாம் பின்பற்றக்கூடிய இமாம் அவங்க ஒரு துணி வியாபாரியாக இருந்தாங்க நாம இமாம்கள் என்று சொன்னாலே சட்ட மேதைகளா மார்க்கத்தினுடைய வழிகாட்டிகளா பார்க்கிறோம் இமாம்கள் நமக்கு தொழுகை சொல்லி தருவாங்க நோம்பு சொல்லி தருவாங்க நினைக்கிறோம் அதே இமாம் பெரிய பெரிய வியாபாரிகளாகவும் இருந்தாங்க இமா அபு ஹனிபா ரஹமதுல்லா அலை சாதாரணமான வியாபாரி காலத்திலே லட்சக்கணக்கிலே அவங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க துணி நெய்வாங்க அவங்களுடைய மாணவர் பிசுல் ஹாபி என்று ஒரு பெரிய ஒரு பெரிய சூபி அவங்க அவங்க என்ன செய்வாங்க அதை மார்க்கெட்ல கொண்டு போய் விற்பாங்க இமாம் அபு ஹனிபா துணி தயாரிப்பார்கள் அவங்களுடைய மாணவர் பிசுரி என்பது அதை மார்க்கெட்ல கொண்டு போய் விப்பாங்க ஒரு நாள் இமா அபு ஹனிபா அலை துணியை தயார் பண்ணி தன்னுடைய மாணவர் பிஷ்ரிடத்துல கொடுக்கும்போது சொன்னாங்கப்பட்ட துணியில கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அதனால நீங்க யாரிடத்துல விட்டாலும் அதுல குறை இருக்குது ஹாபிர் அஹமத்துல விதிக்கு வந்தாங்க கடை விதிக்கு வந்ததுல தன்னுடைய உத்ராது சொன்னது மறந்து போச்சு அந்த டேமேஜ் இருக்கிறத சொல்லாம வித்துட்டாங்க சொல்லாம வித்துட்டாங்க வித்ததுல கிடைச்ச லாபம் லட்சம் ரூபாய் கிடைச்சது இன்றைய மதிப்புல சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குது இப்ப திரும்பி கொண்டு வந்து கொடுக்கும் போது உஸ்தாதத்துல இமா மபோஹனிபா கேட்டாங்க நான் நம்முடைய நான் வந்து கடை விதிக்கு போனதுல எனக்கு ஞாபகம் இல்ல மறந்து போச்சுன்னு சொன்னான் இமா முபிபா ரஹமிச்சுள்ள ஆலை கிடைத்த அந்த ரெண்டு லட்சம் ரூபாயும் சுதக்கா செஞ்சான் கிடைச்ச ரெண்டு லட்சத்தையும் சுதக்கா செய்யறான் இப்ப மாணவர் கேட்டாங்க ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இந்த ரெண்டு லட்சத்தில ஹரானும் கடந்திருக்கிறது ஹராலும் கடந்திருக்கிறது என்னுடைய உடலுக்குள் ஒரு பைசா ஹராம் கடந்து விடுமானால் என்னுடைய மார்க்கத்தினுடைய பல பகுதிகளையும் அதை அழித்து விடும் என்னுடைய உடலுக்குள் ஒரே ஒரு ஹராம் ஒரு பைசா கடந்து விடுமானால் என்னுடைய மார்க்கத்தினுடைய பல விஷயங்களையும் அழித்து விடும் எனவே அப்படிப்பட்ட காசு தேவையில்லைன்னு சொல்லி அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் சதக்காசாங்க இன்னைக்கு நாம் எத்தனை பேர் வியாபாரத்தில் பொருட்களுடைய குறைய நாம சொல்லுகிறோமா எடுத்து அந்த பொருளுடைய தரத்தை பத்தி பேசுகிறோமா இந்த நேர்மை வியாபாரத்தில் மிக மிக அவசியம் பெருமானார் நேர்மையான வியாபாரி மருமையிலே நபிமார்கள் சித்திசீன்கள் சுகதாக்களோடு எழுப்பப்படுவார் என்று அல்லாஹுடைய நான் மறைந்த அறிஞர் இமாம் புகாரி ரஹமதுல்லா அலி ஆறு கிரந்தங்கள் என்று சொல்லுகிறோமே அதுல ஒரு அறிஞர் தான் இமாம் புகாரி அவங்க ஒரு வியாபாரியாக இருந்தா ஒரு முறை அவர்கள் ஒரு பொருளை ஒரு நபர்கிட்ட விற்கிறான் அந்த நபரும் அதை வாங்குறதாக சொல்லிட்டு போறார் ஐயாயிரம் திருகம் ஐயாயிரம் வெள்ளிக்காசுகளுக்கு அந்த பொருளை வாங்குவதாக சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் ஆனா வாங்கல பொருளை வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் சொல்லிட்டு போனவர் வரவே இல்லை ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அந்த ரெண்டு நாட்களுக்கு இடையிலே அதே பொருளை பத்தாயிரம் வாங்குவதற்கு சில பேர் வர்றாங்க இந்த பொருளை எங்களுக்கு நாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறோம் சொல்றாங்க புகாரி அகமதுல்லாலே சொன்னாங்க இதை நான் இன்னொரு நபருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பதாக சொல்லிவிட்டேன் எனவே வாக்களித்த பிறகு என்னால் மீற முடியாது வாக்களித்த பிறகு மாற முடியாது என்று சொல்லி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க வந்த நபர்களை அந்த ரெண்டு நாள் கழிச்சு அந்த நபர் வர்ற அவருக்கு ஐயாயிரம் கிரகத்து கொடுக்கிறாங்க இது வியாபாரத்தில் அவங்க கடைபிடித்த நேர்மை இந்த நேர்மையினால தான் ஒரு காலத்தில் வியாபாரிகளை கொண்டு இஸ்லாம் பரவியது உலமாக்கள் சொல்லுவாங்க உலகத்தினுடைய பல நாடுகள் குறிப்பாக இந்தியா இந்தோனேசியா இது போன்ற இந்த ஆசிய நாடுகள் இந்த நாடுகளில் இஸ்லாம் எப்படி பரவியது நேர்மையான வியாபாரிகளை கொண்டு இந்த வியாபாரிகள் வரும் வியாபாரத்திற்காக மட்டும் வரவில்லை அல்லாஹருடைய ஜீனையும் காவத்து செஞ்சாங்க அல்லாவுடைய மார்க்கத்தையும் சதவீதம் முஸ்லீம்கள் இந்த எண்பத்தி ஐந்து சதவீதம் முஸ்லீம்களாக அந்த மக்கள் மாறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த நாட்டிற்கு வந்த அரபு வியாபாரிகள் அந்த வியாபாரிகளிடமிருந்து நேர்மையின் காரணமாகத்தான் அங்க மாறினாங்க மூன்று நபர்கள் தான் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமா இருந்தாங்க ஒன்று ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்களை பார்த்து எத்தனையோ மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க அதே போல சூசி பெரியார்கள் மகான்கள் அவர்கள் மூலமாக இஸ்லாம் பரவியது மூன்றாவது நேர்மையான வியாபாரிகள் இந்த வியாபாரிகளை கொண்டும் உலகத்திலும் இஸ்லாம் பரவியது நமக்கு எல்லாம் தெரியும் பெருமானார் செல்லுல்லா அலிஸ் அவர்கள் மதீனாவிற்கு வரும்போது மதீனாவில் வாழ்ந்த சகாபாக்களுடைய எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி பேர் பெருமானார் மரணிக்கிற போது ஒரு பேர் இந்த ஆயிரத்தி பேரும் வியாபாரிகளாக இருந்தாங்க இவர்களுடைய நேர்மையான வியாபாரத்தை பார்த்துதான் அவ்வளவு லட்சம் பேர் இஸ்லாமத்திற்கு வந்ததாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம் ஆக நேர்மையான வியாபாரிகள் அவர்கள் ஒரு காலத்தில் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி இஸ்லாமிய தாரா பணியை செஞ்சாங்க அதற்கொண்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமத்துக்கு வந்தாங்க இன்றைக்கு நாம இவ்வளவு வியாபாரிகள் இருக்கிறோம் பல மக்களோடு நமக்கு தொடர்பு இருக்கிறது பல இந்துக்களோடு நமக்கு தொடர்பு இருக்கிறது நம்முடைய வியாபார நேர்மையை பார்த்து யார் முஸ்லீம் நாம எடுத்து சொல்ல முடியுமா இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வர்றாங்க ஆனா வரக்கூடியவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை சுயமாக படித்து இஸ்லாத்தை சுயமாக புரிந்து வரக்கூடிய மக்கள் அதிகமே தவிர முஸ்லீம்களுடைய வியாபார நேர்மையை பார்த்து யார் இஸ்லாத்துக்கு வர்றாங்க ஏ இங்க தொடட்டு போச்சு ஆனா ஒரு காலத்தில் இதய முஸ்லீம் வியாபாரிகளை பார்த்துதான் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்ததாக பல சரித்திரங்கள் சொல்கிறது ஆசிய நாடுகளில் இஸ்லாம் எப்படி வந்தது என்று ஒரு அரபியில் ஒரு புத்தகம் அதுல ஒவ்வொரு நாட்டினுடைய இஸ்லாமிய ஆரம்ப வரலாறு சொல்லும் போது அங்கு இஸ்லாம் வந்ததற்கான மூல காரணமே வியாபாரிகள் தான் அன்னைக்கு வந்த மக்கள் வெறும் வியாபாரத்தை மட்டும் செய்யலை வெறும் பொருளை மட்டும் இருக்கவில்லை மக்களுக்கு இந்த தீனையும் சொல்லிட்டு போனாங்க அப்படியானா நாம எத்தனை பேரோடு கலந்து கொடுக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை மக்களை நாம சந்திக்கிறோம் இந்த தீன் அவர்களுக்கு போய் சேரவில்லை இந்த கவலை நம்மிடத்தில் அன்பிருக்கேன் மாறும் மூன்றாவதாக விரும்புகிறம் செய்வதா எந்த நோக்கத்திற்காக செய்கிறோம் நம்முடைய உலமாக்கள் வியாபாரத்தை நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் நான்கு வகையான வியாபாரம் முதலாவது என்னன்னு சொன்னா அல் கஸ்புல் வாஜிப் கண்டிப்பாக வியாபாரம் அவசியமான சரம்பான வியாபாரம் சரம்பான வியாபாரம் சொன்னா ஒரு மனிதன் பெண்ணுடைய மனைவி மக்களுக்காக அத்தியாவசிய தேவைகளுக்காக சம்பாதிப்பது மனைவி மக்களை பசி பட்டியல போடாமல் அவர்களை ஆடையின்றி நிர்வாணமாக்கிடாம அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக சம்பாதிப்பது இது சரம்பு மார்க்கத்தில் இதுக்கு ஒரு மனிதன் கண்டிப்பாக ஐங்கால எப்படி பரந்தோ அதே போலதான் மனைவி மக்களுக்கு உணமளிப்பதற்காக இத மார்க்கம் கட்டாயம் என்று சொல்கிறது இரண்டாவது வகை சம்பாத்தியம் அத உலமாக்கல் சொல்வாங்க அல் கஸ்புல் முபா ஒரு மனிதன் தன்னுடைய அதிகமாக சம்பாதிக்கிறார் சேவைக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் ஆனா அதே நேரத்தில் அவரிடம் ஆணவம் கிடையாது அவரிடத்திலே பட விடாவும் கிடையாது மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்ட ஜகாத்தையும் கொடுத்து வருகிறார் என்று சொன்னால் இது அல் கஸ்புல் முபா மார்க்கத்திலே அனுமதி அளிக்கப்பட்ட வருமானம் அனுமதி அளிக்கப்பட்ட வியாபாரம் மூன்றாவதாக உலமாக்கல் சொல்வாங்க அல் கஸ்புல் மக்ரு மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட மார்க்கம் வெறுக்கக்கூடிய வியாபாரம் மார்க்கிற வியாபாரம் அதிகமாக சம்பாதிக்கிறார் அதே நேரத்தில் ஆணவமும் அவர் படோலாபத்திற்காக சம்பாதிக்கிறார் பெருமைக்காக சம்பாதிக்கிறார் கடமையான காத்தையும் கொடுப்பது இது மார்க்கத்திலே வெறுத்தப்பட்ட வியாபாரம் என்று சொன்னார் நான்காவது வியாபாரம் அல் கஸ்புல் முஸ்தகப் மார்க்கம் முஸ்தகப் என்று மார்க்கம் விரும்பக்கூடிய வியாபாரம் அந்த வியாபாரம் தான் ஒருவர் தன்னுடைய சேவைக்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் சமூக சேவை செய்வதற்காக எல்லா மக்களுக்கும் உதவி செய்வதற்காக ஒருவர் சம்பாதிக்கிறார் இந்த வியாபாரிய பத்தி சொன்னாங்க யார் பிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே வியாபாரம் செய்கிறாரோ நாளை மறுமையினாலே அவருடைய முகம் சந்திரன் பிரகாசிப்பது போல பிரகாசிக்கிற நிலையில வரும் என்று சொன்னாங்க இன்னைக்கு இந்த நோக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா நாம கோடி கணக்கில் வியாபாரம் செய்கிறோம் ஆனா இந்த வியாபாரத்தை கொண்டு சமூக சேவை செய்ய வேண்டும் சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற நோக்கம் இடத்துல எத்தனை நபர்கள்ட்ட இருக்குது கிறிஸ்தவ சமூகத்தை பாருங்க இந்த நாட்டில் இந்தியாவில் ரெண்டு தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஆனா சமூக சேவையில் அவர்களுடைய பங்களிப்பு இருபது சதவீதம் கிறிஸ்தவர்கள் சமூக சேவையில இருபது சதவீதம் பேர் இருக்கிறான் இன்னைக்கு முஸ்லீம்கள் ஆகியனா இவ்வளவு கோடி கணக்கில் வியாபாரம் செய்யக்கூடிய சேவை செய்யறோம் நம்ம சமூக சேவை மதரசா உதவி செய்யறது ஒரு அனாதை இல்லத்துக்கு உதவி செய்யறது ஒரு பள்ளிவாசனை கட்டுறதுக்கு உதவி செய்யறது இந்த அளவோடு சேவையை சுருக்கி சொல்கிறோம் சுருக்கி சொல்கிறோம் மற்றவர்கள் எப்படி சேவை செய்றாங்க காது கேளாதவர்களுக்கு இல்லம் பார்வை தெரியாதவர்களுக்கென்று ஒரு சமூக அமைப்பு ஊனமுற்றவர்களுக்கு ஒரு சமூக அமைப்பு இப்படி பல துறைகளிலே மற்ற சமூகங்கள் எல்லாம் சமூக சேவை செய்கிற போது நம்முடைய சமுதாயத்தினுடைய தனவந்தர்கள் செல்வந்தர்கள் அல்லா கொடுத்திருக்கிற இந்த செல்வத்திலே நாம் என்ன சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திற்கு எவ்வளவு சேவைகள் இருக்கின்றன இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே தேவையற்ற சமுதாயமா பல வகையிலும் நம்முடைய சமுதாயத்திற்கு தேவைகள் இருக்கிறது இந்த தேவைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு அல்லா தந்திருக்கிற நேமத்துக்கு நன்றி செலுத்துறதுன்னு சொன்னா அல்லா நமக்கு லட்சக்கணக்கான வசதிகளை தந்திருக்கிறான்னு சொன்னா இதற்கு நன்றி செலுத்துவது வெறும் அலமதுல்லா சொன்னா பத்தாது அல்லது வீட்டுக்கு முன்னால ஹாடாமின் பதிலிர் ரபி எழுதி வச்சா பத்தாது அல்லாவுடைய நியமத்துக்கு உண்மையா நன்றி சொல்றது எப்படின்னு சொன்னா அவன் எந்த நியமத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த அவனுடைய வழியிலேயே செலவு செய்வது அல்லாஹுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான நன்றி அல்லா எந்த வடிவிலேயே செலவு செய்வது அல்லாஹுக்கு நாம் செலுத்த வேண்டிய உண்மையான நன்றி அப்படியானால் அல்லாஹ் நமக்கு இந்த செலவு தந்திருக்கிறான் அதை இந்த சமூகத்துக்கு நாம் பயன்படுத்துகிறோம் வருமான ஒரு முஸ்லீம் என்பவன் தீமைகளுக்கு பூட்டாக நன்மைகளுடைய செலவுகளாக இருப்பான் ஒரு முஸ்லீம் தீமைகளுடைய பூட்டு நன்மைகளுடையா நம்முடைய செல்வங்கள் சமூகத்தினுடைய நன்மைகளுக்கு பயன்படுகிறதா இன்றைக்கு நம்முடைய வருமானத்தினுடைய குறிக்கோள் வருமானத்தினுடைய ரெண்டே விஷயங்கள் ஒன்று பிரம்மாண்டமான வீடு இன்னொன்று திருமணம் இந்த ரெண்டுக்காக மட்டுமே இன்றைக்கு நாம் வாழ்கிறோம் இந்த ரெண்டுக்காக மட்டுமே நாம் இறக்கிறோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஸ்டாராம் சொல்லி இந்த ரெண்டு தான் ஆனால் நம்முடைய சமூகத்தில எத்தனை சேவைகள் இருக்கிறது பார்க்கிறோம் வட்டி சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு நோயாக பரவிக்கொண்டிருக்கிறது நடுத்தர மக்கள் ஒரு அடிப்படை சேவைக்கு கூட வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை நம் சமுதாயத்தினுடைய செல்வந்தார்கள் இந்த நிலையை களைவதற்காக ஒரு வட்டி இல்லாத வங்கியை நிறுவலாம் நமது அண்டை நாடாக இலங்கை இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அளவுக்கு கூட அங்கே மக்கள் தொகை கிடையாது ஆனா இலங்கையில் மட்டுமே ஐம்பதுக்கும் அதிகமான வட்டியலா வங்கி நடந்து கொண்டிருக்கிறது அங்குள்ள முஸ்லீம்களால் சுமார் எட்டு ஒன்பது லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஐம்பதுக்கும் அதிகமான வட்டியிலா வங்கி செலுப்பூர் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் சிரமம் இல்லாமல் இருக்கிறாங்க இங்க திருமணத்திற்காக வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஜனவந்தரும் திருமணத்தின் போது மற்ற செலவுகளுக்கு நீங்க எப்படி பணத்தை ஒதுக்குறீங்களோ அதே இந்த சமுதாயத்தினுடைய சேவைக்காக ஒரு இருபத்தி அல்லது ஒரு என்று ஒவ்வொரு நபரும் ஒதுக்கினால் ஒரு வட்டியில அங்க முடியும் பரந்த அளவில் நடக்கிறது நம்முடைய கல்வி சங்கம் சார்பாக ஒரு பிரிக அளவில் நடந்தாலும் கூட அது இன்னும் விரிவுபடுத்தி நடத்தப்படவில்லை ஆக நாம எவ்வளவு செலவுகள் வீண் ஒரு பக்கம் செய்யறோம் இன்னொரு பக்கம் சமுதாயத்திலே வட்டி செடை விதித்து ஆடுகிறது கொஞ்சம் போய் பாருங்க எத்தனை பெண்கள் நிற்கிறாங்க நகையை கொண்டு வந்து நகையை அடகு வைத்துக் கொண்டு பேங்க்ல நிக்கக்கூடிய பெண்களை கொஞ்சமே பாருங்க ஊருடைய நிலை எப்படி இருக்கிறது ஊருடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஊர்ல எத்தனை மக்கள் தங்களுடைய கடமை ஒரு ஊருடைய செல்வந்தர்கள் பொறுப்புள்ளி ஆயுத நம்ம சமூகத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறோம் நம்முடைய செல்வம் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் முஸ்லிம் குங்கத்திற்கு பயன்பட வேண்டும் அப்படி பயன்பட்டால் அந்த செல்வம் அல்லா விரும்புகிறான் அந்த செல்வந்தர்களை அல்லா விரும்புகிறான் அவங்க நபிமாரர்களோடு எனவே நம்முடைய செல்வத்தை கொண்டு இந்த உண்மத்திற்கு நாம என்ன செஞ்சோம் அதனால இவ்வளவு பெரிய தனவந்தர்கள் இருக்கிற ஊர்ல ஒரு வட்டி இல்ல வங்கி கிடையாது ஒரு பத்தாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் மக்கள் வட்டிக்கு கடை வாங்கக்கூடிய நிலை எத்தனை பைனான்ஸ் கடைகள் இன்னைக்கு பல்லப்பட்ட இருக்கிறது தெரி பகிரங்க பல்லப்பட்டது வீடுகளில் வைத்துக் கொண்டு வட்டிக்கு கண் கொடுக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாமே பேங்க்ல தங்குடைய வீட்டு பத்திரங்களையும் நகைகளையும் வைக்கக்கூடிய மக்களின் எத்தனை நபர்கள் இதை பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கிறது நம்முடைய யூனியன் பேங்குடைய மேனேஜர் கூட ஒரு முறை தனிப்பட்ட முறையில் வந்து வருத்தப்பட்டு என்று சொல்லிட்டு போனார் இந்த ஊருடைய பல பேருடைய அடமானம் வைக்கப்பட்டிருக்கு வேற எந்த ஊரை நிலையை பார்த்துடைய வாழ்க்கையை வந்து ஆடம்பரமா மாத்திக்கிட்டோம் ஆடம்பரமான ஒரு சொகுசு வாழ்க்கை சில விஷயங்களை நாம் புரிந்து வரணும் சில விஷயங்களை மார்க்கம் அனுமதி அளிக்கும் ஆனா ஹலால் அது ஆனா மார்க்க விரும்பாது இப்ப தலாப் இருக்கிறது தலாத்துக்கு மார்க்கத்தின் அனுமதி ஆனா அல்லாவுக்கு பிடிக்காத செயல் ஹனாலிலேயே அல்லாஹுக்கு பிடிக்காத செயல் தலா சில விஷயங்கள மார்க்கம் அனுமதி அளிக்கிறது ஆனா மார்க்க விரும்புறது இல்லை அதே போலதான் ஹலாலான உணவுகளை சாப்பிடலாம் எவ்வளவு நானும் சாப்பிடலாம் ஆனா மார்க்க விரும்புறது எளிமையா சாப்பிடுறது அதுல சுமர் ரதியான அவர்களிடத்துல தண்ணி கேட்டாங்க சகாபாக்கல் அந்த தண்ணீர் தேனை கலந்து கொண்டு வந்து குடுத்தான் உமர் கேட்டாங்க இது என்ன கலரா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க தேனை ஊத்தி கொண்டு வந்தோம் உமர் சொன்னாங்க தேனையும் தண்ணீரையும் கலந்தால் சுவையாக தான் ஆனா நான் இதை குடிக்க மாட்டேன் அனுபவிக்காம போயிருவாங்களோட எனக்கு பயமா இருக்கு இந்த உலகத்தில நான் இந்த தேன் கலந்த தண்ணீரை குடித்தால் சுகனத்தின் ஏமாத்துகளை நான் இழக்க வருமோ என்ற அஞ்சுகிறேன் என்று சொல்லி தேன் கலந்த பானத்தை குடிக்க மறுத்துட்டாங்க ஒரு தன்னுடைய மகன் ஹக்காவுடைய வீட்டுக்கு போனாங்க மகர்டும் ஒரு பழைய சாணி தான் மகள் யோசிக்கிறாங்க இந்த பழைய ரொட்டி போய் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த ரொட்டியில ஜெய்த்தூன் ஊத்தி கொண்டு வர்றாங்க ஒரு பெரிய ஆடம்பரமான சாப்பாடு கிடையாது என்னை ஊத்தி கொண்டு வர்றாங்க அந்த பழைய சாழ்னா கொண்டு வந்து வைக்கிறாங்க உமர் சொன்னாங்க ஜெய்தூன் எண்ணையும் அது ஒரு சாலைனா ஏற்கனவே பழைய சார்னாவும் இருக்கிறது ஒரு உணவுக்கு இரண்டு சார்னாவா வாழ்க்கை முழுவதும் மவுத்து வரை நான் இரண்டு சாரணா சாப்பிட மாட்டேன் சொன்னாங்க நீங்க நம்ம எத்தனை வகையான உணவுகளை சாப்பிடுறோம் இதை உமர பார்த்தா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க எவ்வளவு வகையான மார்க்கத்திலே ஹலால் அதுல சந்தேகம் கிடையாது நான் அதை ஹராம் என்று சொல்லவில்லை ஆனால் மார்க்கம் விருப்புவது கிடையாது எண்ணெயையும் பழைய சார்னாவையும் சேர்த்து சாப்பிட மாட்டேன் மௌத்து வரை நான் சாப்பிட மாட்டேன் சொன்னாங்க ஆக நாம் இன்னைக்கு திருமணங்கள்ல இவ்வளவு செலவுகள் செய்யக்கூடிய நாம் நல்ல சாப்பாடு போடணும் என்று எண்ணுவது தவறல்ல சுவையான உடல் வேண்டும் என்று எண்ணுவது தவறல்ல ஆனால் அதைவிட இந்த சமூகத்திற்கு எவ்வளவு தேவைகள் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு கட்டாயங்கள் இருக்கிறது இது விஷயத்திலும் நாம் கவலைப்பட்டு நம்முடைய செல்வம் அந்த வரியிலும் செலவிட பயன்படுமானால் நிச்சயம் கொள்வான் என்பதம் கிடையாது அதனால ஊருடைய பல தேவைகள் இந்த ஊருக்கு ஒரு மருத்துவமனை தேவை என்பது ஊர் மக்களுடைய ஒரு காலாகாரமாக இருந்து வரக்கூடிய ஒரு கோரிக்கை ஏன்னா இரவுல ஏதாவது வந்தா இங்க பாக்குறதுக்கு எந்த டாக்டரும் கிடையாது இரவு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா எந்த டாக்டர்ஸையும் ஓட முடியாது இரவு ஒரு பிரச ஒளி வந்தால் எந்த டாக்டர்டையும் ஓட முடியாது அப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தம் ஊருக்கு ஒரு நல்ல மருத்துவமனை குறித்து யோசிக்கலாம் சமுதாயத்தினுடைய பின்தங்கிய மக்களுடைய கல்வி குறித்து நாங்கள் இவ்வளவு யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்படி பல்வேறு தேவைகளுக்காக நம்முடைய செல்வம் பயன்படுமானால் இந்த செல்வம் இருக்கிறதே இது அல்லாஹுடைய அருணை பெற்ற செல்வம் இதைத்தான் நம்பி சொல்லு ஆலோசன் அவர்கள் இத்தகைய வியாபாரிகள் நேர்மையாக இருப்பதோடு யார் சமுதாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும் தன் செல்வத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட வியாபாரிகள் நபிமான்கள் சுகலாக்களோடு மருமையில் எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள் அதனால் இந்த உலகத்திற்காக நாம் உழைப்பது சம்பாதிப்பது இதெல்லாம் மார்க்கத்திலே அனுமதி அளிக்கப்பட்டாலும் கூட நான் சொன்ன இந்த அடிப்படைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த உலகத்திற்காக நடக்க வேண்டும் மருமைக்காக ஓட வேண்டும் வியாபாரத்தில் நேர்மை வியாபாரத்தில் தூய்மை இதை பார்த்து முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாமத்திற்கு வரணும் நம்முடைய நேர்மையை பார்த்து அவங்க நேர்மையாக நடப்பதை எது தூண்டுகிறது ஏன் இப்படி நேர்மையாக நடக்கிறாங்க அவங்க சிந்திக்கணும் இந்த சிந்தனை ஒரு இஸ்லாமிய அழைப்பாக மாறி அவங்க முஸ்லீம்களா வரணும் ஆனால் நாம பல வருடங்களா வியாபாரம் செய்யறோம் பல வாடிக்கையாளர்களை பார்க்கிறோம் அவங்க இந்த மார்க்கத்தை குறித்து சிந்திக்கும்படியாக நாம் நடக்கவே இல்லை இந்த மார்க்கத்தை பத்தி சிந்திக்கும்படியா நம்முடைய எந்த செயலும் ஏற்படல ஆனா முன்னாள் இதே வியாபாரத்தை கொண்டு மக்கள் இஸ்லாமத்துக்கு வந்தாங்க மூன்றாவது நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பல சேவைகள் இந்த சமுதாயத்திற்கு பலவிதமான பணிகள் செய்யக்கூடிய அந்த எண்ணத்தில் யார் சம்பாதிக்கிறாங்களோ மருமையில் அல்லாஹ் முகத்தை சந்திரன் பிரகாசிப்பது போல அல்லா பிரகாசிக்க செய்கிறான் என்பதாக சொன்னார்கள் அந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய வியாபாரிகளும் நம்முடைய வெறும் திருமணம் என்ற ஒரு குறிக்கோளுக்காக மட்டும் நம்முடைய வாழ்க்கை கிடையாது இதற்காக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்படவும் கிடையாது ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய பிரதிநிதி அல்லாஹுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் பரப்பக்கூடிய எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய உண்மை இந்த சமுதாயம் அல்லாஹத்த உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்திற்கும் சாட்சியாளர்களாக நம்மை ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ் ஒருவர் என்பதற்கு நாம் சாட்சி அல்லாவுடைய ஜீன் உண்மை என்பதற்கு நாம் சாட்சி அல்லாவுடைய சரித்து பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்கு நாம் சாட்சி சாட்சியாளர்களாக இருக்க வேண்டிய நாமே அல்லாவுடைய ஜீனை நம்முடைய வாழ்க்கையில பொய்யாக்கணும் சரியா உண்மையான மார்க்கம் என்று நான் நம்புகிறோம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி காட்டணும் நம்முடைய வாழ்க்கை அத்தனையுமே பையாக்கொண்டிருக்கிறது எளிமையான வாழ்க்கை நம்மிடத்திலே கிடையாது ஆக அன்பிற்குரிய பெருமக்களே இந்த நேரத்தில் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நாம் சம்பாதிக்கிற அந்த நோக்கம் கூட இந்த சமுதாயத்திற்காக இந்த எண்ணம் வந்து விடுமானால் நீங்கள் சம்பாதிக்கிற அந்த ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாஹிடத்திலே நன்மை இருக்கிறது நீங்கள் வியாபாரத்திற்காக கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் இபாதத்திலே கிடைத்த நன்மை இருக்கிறது எண்ணத்தை பொறுத்து முழு வாழ்க்கையும் இபாதத்தாக ஆகிவிடுகிறது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மார்க்கெட்டை மூன்றாக பிரித்தால் ஒரு பகுதி தான் இபாதத் மீது இரண்டு பகுதிகள் வியாபாரத்தை பற்றி மார்க்கம் பேசுகிறது நான் ஒரு முறைகோட பயன்ல சொன்னேன் இமாம் முகமது இமாம் மாணவர் அவங்ககிட்ட எல்லாரும் நீங்க எல்லாத்தையும் பத்தி கிதாப் எழுதிட்டீங்க எல்லா துறைகள் தொழுகையை பத்தி பத்தி ஹஜ்ஜை பத்தி எல்லாம் கிதாப் எழுதிருக்கீங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்துல நீங்க கிதாப் எழுதில்ல அதுல நீங்க கிட்டாப் எழுதலாமின்னு சொன்னாங்க என்னன்னு கேட்ட சொன்னாங்க ஆன்மீகம் ஆன்மீகத்தை பத்தி ஒரு கிதாப் எழுதுங்க ஆன்மீகன்னா இன்னைக்கு நாம சரிக்கான்னு சொல்லலாம் தசோ சொல்லலாம் ஆன்மீகத்தை பத்தி ஒரு கிதாப் எழுதுங்களுக்கு வியாபாரத்தை பத்தி ஒரு கிதாப் எழுதிருக்கறேன் ஒரு மனிதனுடைய வியாபாரம் சரியா இருந்தா அதான் ஆன்மீகம் வியாபாரம் சரியில்லையா அவன் ஆன்மீகம் கிடையாது இப்ப ஆன்மீகங்கிறது ஜாடிக்கும் தொப்பிக்கும் இந்த ஜிப்பாவுக்கு பெயர் அல்ல நேர்மையான வியாபாரத்துக்கு பேர் ஆன்மீகம் எனவே என்னுடைய ஆன்மீக நூல படிக்கணும்னு சொன்னா நான் எழுதியிருக்கிற இஸ்லாமிய வியாபாரம் இருக்கு இல்லையா அந்த புக்கை படிக்க அதுல இஸ்லாமிய ஆன்மீகம் இருக்கிறது ஆக தூய்மையான வியாபாரம் தான் இஸ்லாமிய ஆன்மீகம் என்பதை இமா முகமது அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காண்பார்கள் இந்த அடிப்படையிலே நம்முடைய வியாபாரத்தை அமைத்துக் கொண்டால் நம்முடைய வியாபாரமும் விவாதத்தாகிவிடும் எந்த சந்தேகம் இல்லை எல்லாமல்ல நேர்மையான வியாபாரிகளாக மறுமையிலே சுகதாக்களோடு எழுப்பப்படுகிற அந்த வியாபாரிகளாக நம்ம எல்லோரையும் ஜவானா அலம் ரபில